இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஜோஸ்பின் நற்றினையிலிருந்து சரவெடிக்காக சில சிந்தனை துளிகளில் ஒன்று எனது கவனத்தை ஈர்த்தது அது ஒரு தந்தையின் கடிதம் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வு கொள்கிறேன் ஒரு தந்தையின் கடிதம் ஒரு தந்தை தன் மகனை துவக்கப்பள்ளியில் சேர்த்தார் அவர் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லவில்லை பள்ளி ஆசிரியருக்கு அவர் எழுதிய கடிதங்களின் சில பகுதிகள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை கொண்டாடவும் என் மகனுக்கு கற்றுக்கொடுங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை கொண்டாடவும் என் மகனுக்கு கற்றுக்கொடுங்கள் பொறாமையிலிருந்து அவன் விலகியே இருக்கட்டும் வானப்பறவைகள் தேனீக்கள் சூரியன் பசுமையான செடிகள் மலர்கள் இவற்றை ரசிக்க அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் வான பறவைகள் தேனீக்கள் சூரியன் பசுமையான செடிகள் மலர்கள் இவற்றை ரசிக்க அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் பிறரை ஏமாற்றுவதை விட தோற்பது கண்ணியம் என்று அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் சுய சிந்தனையில் நம்பிக்கை கொள்ள சொல்லுங்கள் மென்மையானவர்களிடம் மென்மையாகவும் உறுதியானவர்களிடம் உறுதியாகவும் நடந்து கொள்ள கற்றுக்கொடுங்கள் குற்றம் குறை கூறுபவர்களை அவன் அலட்சியப்படுத்தட்டும் குற்றம் குறை கூறுபவர்களை அவன் அலட்சியப்படுத்தட்டும் அளவுக்கு அதிகமாய் இனிமையாக பேசுபவர்களிடம் அவன் எச்சரிக்கையாக இருக்க அளவுக்கு அதிகமாய் இனிமையாக பேசுபவர்களிடம் அவன் எச்சரிக்கையாக இருக்க தன் மனதுக்கு சரி என்று தோன்றுவதை அவன் துணிந்து போராடி நிறைவேற்ற அவனை பழக்குங்கள் தன் மனதுக்கு சரி என்று தோன்றுவதை அவன் துணிந்து நின்று போராடி நிறைவேற்ற அவனை பழக்குங்கள் இதை எழுதிய தந்தை வேறு யாரும் அல்ல தந்தை ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் நன்றி உறவுகளை